ஏழு அறிவிக்கின்றார்கள் அலிஹல்லி அவர்களை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்றனர் தனியது என்ற இடத்தில் சிறு குழந்தைகளுடன் சேர்ந்து நானும் அவர்களை வரவேற்றேன் அபு தாவூ இரண்டு மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லு அணைகளுக்கு செல்லும் அவர்களை தனியத்துல் வதா என்று இடத்தில் இருந்து குழந்தைகளுடன் சேர்ந்து வரவேற்க சென்றோம் புகாரி மூன்று பூஜ்ஜியம் எட்டு மூன்று